بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد امكريا اخو درا اخو دري الله بن الذي احبني அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா சல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக தொடரான இந்த சீராவுடைய மதுலீசில் நேற்றைய தினம் சல் அல்லாஹ் அலி வசல்லமுடைய குடும்ப பின்னணி அப்பா அப்துல் முத்தலிப் அதே போல சல் அல்லாஹ் அலிவசல் அவர்கள் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம் அதே நேரத்தில் அப்து முத்தலிப் சல்லாஹ் அலி வசல் அவர்களுக்கு பெயரிட்ட முஹம்மது சல்லாஹ் அலி வசல்லம் என்ற அந்த பேர் அதனுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாம் முன்வைத்தோம் வாழ்க்கையோட தொடர்ப்புகள் இன்று பாடத்தில் நாம் பார்ப்போம் ஹசூல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிறந்து செல்லா ஹலிவ செல்லம் சில நாட்களுக்கு பின்னால் ஒரு பாடம் இந்த சிறப்பை அதே போல ரவி அல்லா சுவைதா ரவி حليمت سعليا صلى الله عليه وسلم تأيوداً سند نالو پير رسول صلى الله عليه وسلم أولكي قالوا ترتابة أمم أيمن براكال حبشي حبشاو سند أفريقاو سند اور علماء بني رسول صلى الله عليه وسلم أولى عبدالله أولادان مدلعوذاء قالوا تياداها إنه قريبنا بطريقة أمم أيمن رضي الله الرغل பின்னால அதிகமான காலம் வாழ்ந்தார்கள் அதே போல ரசூசல் அல்லாஹ் அலிசலமுடைய பெரிய அப்பா வாப்பாவுடைய சகோதரர் தான் அபுல் அஹப் அபுல் அஹப் போல அபுல் அஹபும் ரசூசல் அல்லாஹ் அலிசலமுடைய வாப்பாளர் சகோதரர் அபுல் உண்மையிலே செய்தி கடைசியுடன் அவங்களுக்கு மகிழ்ச்சியின் காரணமாக அடிமையிட்டாங்க பெரிய அப்பாவுடைய அடிமை சுவைபா ரீதாக செல்லா ஹலைவ செல்லம் அவங்களுக்கு பால் ஊட்டினாங்க என்ற இந்த நிகழ்வும் இங்கு பதிவாக இருக்கிறது மூணாவதாக விடயம் அதிகமானவங்களுக்கு ஞாபகம் இல்ல அல்லது தெரியாது பால் ஊட்டின தாய்மார்கள் தன்னுடைய சொந்த தாய் அமினா பின்னாடி நடந்த பதிவுறாங்க இந்த விடயத்துல குறைசிகள் மக்கால மக்கா எப்படியான ஒரு நகரம் வேண்டாம் ஒரு சிட்டி அதுல பல ஊர்ல இருந்து மக்கள் வருவார்கள் குறைஷருக்கு ஒரு பழக்கம் இருந்தது பிள்ளைகள் பிறந்த அவங்க பிள்ளைகளை வேற தாய்மாரிடத்துல கிராமப்புறத்துல இருக்கிற தாய்மாரிடத்துல பால் ஊற்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க இதை பத்தி நீச்சம் நீண்ட விடயங்கள் இங்க பதிவாக இருக்கு அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க முதலாவது காரணம் என்னன்னா மக்கா ஒரு சிட்டி பலரும் வந்துட்டு போறதுனால சின்ன குழலுக்கு அவசரமாக நோய் வரத்துக்கு வாய்ப்பு பிரயாணத்தோட நோய் எடுத்துட்டு வருவாங்க இன்ஃபெக்ஷன் எடுத்துட்டு வருவாங்க அதனால நோய் வந்துடும் சின்னவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் சரியான வீக் அந்த நோய் வந்துட்டா முக்த் ஆக்குவாங்க இது அவங்க பழக்கத்தோட பெற்றுக்கொண்டதுன்னா ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை வச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எதிர்த்து முடிவு ரெண்டாவது காரணம் குறைச்சிகள் எப்பொழுதும் அவங்களுக்கு அதிகமான பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விளம்பரம் அதுலேயும் ஆண் பிள்ளைகள் ஒரு தாய் பாலூட்டி கொண்டிருக்கிற நேரத்துல திரும்ப பிள்ளைக்கு தடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறும் அப்ப பாலூட்டும் போது அது நேச்சுரலி என்ன நடக்கும் என்ற தறிக்கிறதுக்கான வாய்ப்பு குறவு என்ற காரணத்தினால இவங்க என்ன செய்வாங்க இந்த குழந்தைய வேறொரு தாய்ட்டு அனுப்பி வைப்பாங்க அப்ப இந்த தாய்க்கு திரும்பவும் புல்ல தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அதிகமான பிள்ளைகளை ஒரு குறுகிய காலத்தில் பெற்றுக்கொள்ளே என்ற அடிப்படையில சொன்னார்கள் மூணாவது காரணம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்வாய்ரன்மெண்ட்ல அவங்க இம்யூன் சிஸ்டமும் அவங்களோட வளர்ப்பும் நல்லா இருக்கும் அப்ப அவங்க கிராமப்புறத்துல நல்ல மொழியை படிச்சு கொள்வாங்க நகரப்புறத்துல லாங்குவேஜ் வந்து என்ன ஆகும் டைல்யூட் ஆகிடும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்கூடிய மொழிகள் எல்லாம் வந்துடும் அப்ப இந்த சின்ன புழல் அந்த நல்ல சூழல்ல நல்ல மொழியோட நல்ல சூழல வளரணும் என்ற காரணங்கள் அடிப்படையில குறைசிகள் மக்களிருந்து கிராமப்புறத்துக்கு பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க இவ்வாறு காலம் பெண்கள் கிராமப்புறத்துல வருவாங்க அடுத்த கிராமப்புற பெண்களுக்கும் குடும்பத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு வருமானமாக இருக்கு குழந்தைய பாலூட்ட கொடுத்தா அந்த பெற்றார்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு தொடர்ந்து ஸ்பான்சர்ஷிப் செய்வாங்க கசின் அபு தாலிபுடைய மகன் சலல்லா அலிசலமோட ஒன்று ஒன்றா வளர்ந்தாங்க அவருடைய மகன் அப்துல்லா ரவி அல்லாஹான் இந்த ஹதீச பதிவு செய்வங்க ஹிமத்துல வருடம் மிகவும் வறுமையான ஒரு வருடமாக இருந்துச்சு அந்த வருடம் மன இல்லாத ஒரு சிரமம் கஷ்டமான ஒரு நிலையில அங்க ஹனிமத்துலவங்க இருந்து அவங்க வந்தாங்க வந்த நேரத்துல மிக பலகீனமான ஒரு ஒட்டகத்தோட தான் வந்தாங்க அவங்க வந்து மக்காவை சேரக்கூட சரியான லேட் மிக பலகீனமான ஒட்டம் வேகமாக வரல அவங்க வந்து அடையிற நேரத்தில் நல்ல செல்வம் உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் எல்லாரும் எடுத்துட்டாங்க பெண்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க மீதமாக இருந்தது முஹம்மதுல்ல சன் அல்லாஹ் செல்வம் அவர மாத்திரம் அப்ப முதல் நாள் வந்து குழந்தைய பார்த்துட்டு அவங்க திரும்புறாங்க கூடாரத்துக்கு இரவெல்லாம் யோசனை இந்த குழந்தைய எடுக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க யோசிக்கிறாங்க ஒரு அநாதர் எடுத்த எங்களுக்கு உலக லாப ரீதியில பெருசான ஒரு பாக்கியமும் யோசனை ஆனா இரவு நேரம் யோசனை தூக்கமும் போகல ஹனிமத்து சாஹியர் ரவி எல்லாம் கணவனோட இந்த விடயத்தை உரையாற்றாங்க உரையாடிட்டு முடிவு இல்ல அந்த குழந்தை ஒரு பதவியில் இருக்குது சொல்றாங்க அந்த குழந்தைய பார்த்தோன்ன எனக்கு இந்த குழந்த ஏதோ ஒரு விடயம் இருக்கிறத போல எனக்கு விளங்குது அதனால நாங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு என்ற முடிவுல அடுத்த காலையில போயிட்டு அந்த பாலிசல்ல அவர்களை ஹரிமத்து அதியா இல்லாமல் எடுக்கிறாங்க எடுத்த எடுத்து அவங்க சொல்றாங்க இதுக்கு முந்தின இரவுகள் எல்லாம் நாங்க தூங்கல்ல தூங்காத காரணம் ரெண்டு ஒன்று சரியா என்னுடைய பால் சொரக்கல்ல அதனால எந்த சொந்த குழந்தைக்கு பால் இல்லை எனக்கு பால் அழு எப்ப நான் அந்த சூழ்நில செல்லம்லாம் அவங்களை சுமந்துரும் முதலாவது வெடி சொல்றாங்க அந்த புள்ளை நான் சுமக்குறேன் பாரமே எனக்கு விளங்கல்ல அந்த புள்ளை யாரும் சுமந்து இருக்கிறத போல இருந்து அவ்வளோ லைட் எனக்கு ஒரு கஷ்டமும் சிரமமும் இருக்கல இரண்டாவது அந்த சுமந்தோட உமா அக்பர் நாங்க அங்கு இரவு நான் எந்த இரவு அந்த குழந்தையோட முதலாவது இருந்ததும் அந்த இரவு என்னுடைய மகனும் ஒரு நிறைய பால குடிச்சிட்டு நாங்க இரவு நல்லா தூங்கினோம் அடுத்த நாள் காலையில தான் எ பிரயாணத்தை ஆரம்பித்தோம் மற்றவங்க எல்லாம் முந்தி போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல அலிசல்மந்து அந்த பலகீனமான ஒட்டகத்தில ஏறினத்தோட அந்த ஒட்டகம் இருந்ததை விட மிக பலமாக மாறுது அந்த ஒட்டகமும் எனக்கு நமக்கு பால் தர ஆரம்பிச்சு இப்போ வேகமாக போறோம் நாம் எங்களுக்கு எங்களோட வந்தவங்க எல்லாரையும் விட முந்தி என்னுடைய பயணம் ஆரம்பிச்ச நேரத்துல என்னோட வந்த பெண்கள் கேட்கிறாங்க என்ன புதிய ஒட்டகம் கொண்டு எடுத்தீங்களா சொன்னாங்க வலதும் ஒருக்கத் நிறைந்த ஒரு பொல்லை சுமந்திருக்கிறேன் அந்த வர்க்கத்தின் காரணமாகதான் அப்படியே இருந்தது ஹரிமத்துல அவங்க வாங்கக்கூடிய கிராம புறம்ல போயிட்டு அடையிறாங்க சரியான கஷ்டம் அந்த நேரத்துல அவங்க அவங்களோட கோத்திரத்துல எல்லாரும் ஆடு மேய்க்க போவாங்க ஆடு மேய்ச்சி திரும்பி வரப்போல ஆடுகள் பசியோட தான் திரும்பி வருமா ஏண்டா எங்கேயும் பூண்டுகள் இல்ல மழை இல்லாத காரணத்தினா ஆனா ஹலிம துஷ்டாஜியாரதியோடைய ஆடுகள் மட்டும் பௌர் நிறைந்து வருமாம் அப்ப சில பெண்கள் சொல்லுவாங்களா அவங்களோட ஆண்களுக்கு நீங்க பாருங்க ஹலிமாவுடைய ஆடுகள் எங்க மேய்தோ அங்க உங்களோட ஆடுகளை கொண்டு போங்க அப்ப அவங்க வந்துடுமின்னு சொல்லி அப்ப மத்தவங்களும் தொடர்ந்து போவாங்க ஆனா அதே பதக்கத்தை அவங்க அடைந்து கொள்ள மாட்டாங்க அடைஞ்சதுக்கு கவலையோட தான் திரும்பி வராங்க என்னண்டா இந்த புரக்கத் நிறைய இந்த புள்ளை நான் திரும்பி கொடுக்கணுமே என்ற யோசனைல வந்து பல காரணங்களை சொல்லி வாதித்து திரும்பவும் செல்லும் அவங்களை கொண்டு போறாங்க ثلاثه موث او நான்கு மாசம் அல்லது நான்கு மாசம் ரிவாயத்ல ரெண்டு இருக்குது அஷ்ஹுர் சத் ஹகмна அஷ்ஹுரன் ثلاثه او اربعۃ மூணு மாசமா நான்கு மாசத்துல ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது விளாடி கொண்டு சுமந்து மேல வச்சு நெஞ்ச பிளந்து நெஞ்சிலிருந்து ஏதோ எடுத்து உள்ளத்தை கழுவி திரும்பவும் போட்டது இத கண்டுசன் லதாஹம் பாலூட பாலூர் சகோதரர் ஹரிவர் சாதிடைய மகன் வீட்டுக்கு ஓடி கத்தி ஓடி வந்து முகமது சல் அல்லாஹ் அலிசனம் அல்லது குரேஷுடைய அந்த என்னுடைய குரைஷி குரைஷியை சேர்ந்த என்னுடைய சகோதரனை யாரோ கொண்டுட்டாங்க ஒரு பிரச்சனையும் அப்ப கே என்ன நடந்துச்சு ரெண்டு பேர் வெள்ள ஆடி அணிஞ்ச ரெண்டு பேர் வந்தாங்க அவங்கள காணக்கூடிய எந்த ஒரு பயமும் அச்சமும் எனக்கு உண்டாகல அவங்க என்ன அப்படியே ரெண்டு பேரும் கீழே சாத்தினாங்க என் உள்ளத்துல இருந்து ஒரு சுந்த என்னுடைய உள்ளத்தை அப்படியே உள்ளுக்கு எடுத்து திரும்ப போட்டாங்கன்னு சொல்லி இப்ப ஹரிமத்து சாதியா பதவியலானவங்களும் அவங்க கணவனும் பயந்துட்டாங்க இந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்தா நல்லா இடத்துல அவகா சொல்லு சொல்லி திரும்பவும் இப்ப எடுத்துட்டு வந்து பாடம் கொடுக்குறாங்க உமாட்ட உமாட்ட பாடம் கொடுக்கற நேரத்தும்மா கேக்குறாங்க என்ன விஷயம் இதுக்கு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னால நீங்க வாசிச்சு எடுத்துட்டு போறீங்க இப்ப திரும்பி கொழந்தை பாறை தாருங்க சொன்ன நீங்க சொல்லாம நான் உங்களை அனுப்ப மாட்டேன் நீங்க கட்டாயமாக என்ன நடந்தது என்று சொல்லணும் மகனுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு விடயத்தை வச்சிருக்கிறான் அதனால ஒரு தீங்கும் அவருக்கு நடக்காது எனக்கு உறுதி இதுதான் அலிமுடைய தாயுடைய வார்த்தை அப்ப சொன்னாங்க நான் அவரை சுமக்க கூட எனக்கு எந்தவித கஷ்டமும் சிரமம் இருக்கல்ல செல் அல்லாஹ் செல்வங்க நேரத்துல எவ்வளவு லேசாக என்னுடைய பிரசவம் அமைந்தது அந்த செல்லாஹும் போது நான் கண்டேன் ஒரு வெளிச்சத்தை அந்த வெளிச்சம் தசராடைய எல்லா إلا أني ماليهي هلوم أبدئي علماء ماهيكي أندر شرلي رسول صلى الله عليه وسلم دائما أمنا رضي الله عنه حليمة شعدي رضي الله عنه نميك راني اندر بديئتن أنك في النال صلى الله عليه وسلم أندر تا يتاعدن تان آرو ويس ورأيكم رسول صلى الله عليه وسلم دائما اندر بديئتن ميح مكيما الله அவங்க நபிமார்கள் முதலாவதாக படைத்தான் ஆனா நபிமார்கள் இறுதியாக வந்தவன் நான் ரசூசல் அல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள்தான் ஆதம் அலை சலா ஆரம்பமாக படைத்தாலும் அல்லா ரசூசல் அல்லாஹ் அடிப்படையாக வைத்துதான் அல்லா சுப் அலேச கடைசியை அனுப்பி வைத்தான் இதுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துறாங்க ரசூசல் அல்லாஹ் அலுவலமுடைய லெஞ்ச பிளந்து உள்ள கழிவினை விடயத்துல ரிவாயத் இருக்குது மூணு தடவை நடந்ததாகவும் ரெண்டு மூணு செடவாக நடந்ததும் ரெண்டு தடவை ரெண்டு மூணு செடவு என்னன்றா ஒன்று சல அல்லாஹ் அலி செலமுடைய சிறு பேரத்துல இரண்டாவது ரசூ செல் அல்லா அலிசலமங்களுக்கு நவித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால என்று ஒரு பதிவு இருக்குது இன்னொன்று அலிசலமும் இஸ்ராவல் மெஹராஜுடைய பயணத்துக்கு முன்னாலானது வந்து அலி செலுமங்களுக்கு ரெண்டு தடவை என்றுதான் அதிகமான விமாயத்தில் அதிகமான நிறைவுல அதான் பதிவாக இருக்குது அது ரசூசல் அல்லா அலி செலமுடைய சிறு பேரத்திலேயும் அதே நேரத்துல இஸ்ராவல் மெஹராஜுடைய பயணத்துக்கு முன்னால இந்த விடயத்துல ஒரு அதே பதிவாக இருக்குது அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் முஸ்லீம் ஷெரீப்ல பதிவாக இருக்கக்கூடிய நெஞ்ச பிறந்த சம்பந்தமாக முஸ்லீம் ஷெரீப்லையும் பை ஹக்கீலையும் அஹமத் என்கிற இந்த மூணு கிரந்தங்களையும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதி அனைத்து மாணிக் ஹதி எல்லாம் சொல்றாங்க அந்த நேரத்துல வந்தது யாருன்னா ஜிபிரீல் அலிமான் கிடைச்சதுக்கு பின்னால தெரியும் யாரும் அறிமுகம் இல்ல இப்ப நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னால தெரியும் அந்த நேரம் வந்தது ஜிப்ரீல் அலி இஸ்லாமின் ஜிபிராம் வந்தாங்க என்னுடைய உள்ளத்தை நெஞ்ச பலர் உள்ளத்தை வெளியடுத்தாங்க உள்ளத்தை வெளியெடுத்து فاستخرج منه علقة فقال هذا حظ الشيطان منك சொன்னாங்க என்னண்டி துண்டு அல்லது ஒரு ஒரு கொழுப்புமாய் ஒரு மாமிதா இதுதான் உங்களிலிருந்து சிந்தனைகளை அல்லது உள்ள சில ஊசலாசலு பாதுகாக்கிறதுக்கு வெளியிருக்கிறோம் அதுக்கு பின்னால் சும்மா அதுக்கு பின்னால் எடுத்து உள்ளத்த கல்வி அப்படியே திரும்ப போட்டதாக அனசிபிடு மாலிக் ரவி எல்லாம் நிர்வாக செய்யறாங்க இதே ஹரிசர் அல்லாஹெல்ம சொன்ன விடயத்தை பதிவு செய்யறாங்க விடயத்தை நாங்கள் படிக்கிறோம் என்னண்டா அல்லாஹல் எங்களை போன ஒரு மனிதன் குரான் சொன்னும் யோகா இலே நான் ஒரு மனிதன் உங்களை போன ஒரு மனிதன் ஆனா எனக்கு வகை வருது பாதுகாத்தான் சீதானுடைய எந்த ஒரு ஊசலாட்டமோ சிந்தனையோ வராத முறையில் அல்லா ப்ரொடெக்ட் பண்ணான் அல்லாஹலி செல்வங்க பாவத்தினும் பாதுகாக்கப்பட்டோம் எங்களை போல ரத்தம் ஓடுது எங்களை போல உணர்வு இருக்குது ஆனா எங்களுக்கு கெட்ட உயும் ரெண்டு தடவை ரெண்டு தடவை எனக்கு யோசனை வந்துச்சு குறைசியுடைய வாலிபர்கள் எல்லாம் இரவு நேரம் பாட்டிலையும் மதுவிலையும் ஈடுபடுவாங்க ஒரு ஈடுபடுவாங்க எனக்கு சத்தம் கேட்கும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க நான் யோசிச்சேன் ஆனா போற வரையே அல்லா எனக்கு தூக்கத்தை தந்துருவான் நான் தூங்கிடுவேன் எழுப்பி பார்த்தா வெளிச்சம் என்னை சூரியன் உதயமாக இருக்கும் அதுக்கு போகல ரெண்டு முறை அப்படி நடந்தது சொல்லி சச சொன்னாங்க பின்னால சொன்னாங்க அது அல்லா நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் எனக்கு இப்படி நடந்தது பின்னால் நல்லா சுற்றாங்க பாதுகாத்தான் என்று சொல்லி பசு சல் அல்லா சொல்றாங்க இந்த நிகழ்வுல ஹசூசல் அல்லாஹ் அலிவசது இது மிக முக்கியமான ஒரு சல்லாஹி வசலம் நவியமார்கள் எல்லோருமே பரக்கத்வாங்க அவங்க எல்லாம் எங்கெல்லாம் போன குரான்ல நபிமாறுகள் மலக்குகள் இறங்குற இடம் பரக்கல் அதுல எங்களுடைய நல்லாருடைய நபிமாறு நல்லவர்கள் நல்ல அமல கொண்டு வரக்கத்து கிடைக்கும் என்பது எங்க முக்கியமான நம்பிக்கை அந்த வரக்கத்தை அடையிறதுக்கு நாங்க முயற்சி செய்யும் ஆனா வரக்கத்த அடையாளம் என்னென்னா அத வந்து அல்லாஹுடைய அல்லாஹோ அல்லாவுக்கு மேலாக எங்க அல்லாவது அந்த பர்க் அல்லாஹிட நபிமார்கள் அல்லாஹுடன் தொடர்பு இருக்கிறதுனாலதான் அந்த பரக்கத் என்ற மிக முக்கியமான ஒரு அது பின்னர் சல் அல்லாஹ் அலிஸ்வலமுடைய இந்த தொடர் பாடத்துல சல் அல்லா அலிஸ்வலம் தன்னுடைய கும்மா பாப்பா தானாங்க உம்மடை ஊரங்கண்டா மதீனாவுக்கு மிக நெருக்கமான ஒரு பகுதியில தான் தாய் இருந்தாங்க அந்த பகுதிக்கு குடும்பத்தை சந்திக்க போற நேரத்துல அங்க வைத்து தான் சுசல்ல மகனேஸ்வரமுடைய தாய் மக்காவுக்கு மதினாவுக்கு இடையில நோய்வாய்ப்பெற்றுலா அரேசலுடைய மக்காவுக்கும் மதியனாவுக்கும் இடையில அடங்கியிருக்கிறாங்க செல்லா அரைச்சலுடைய வாப்பாவும் மதீனாவுக்கு நெருக்கமான இடத்துலதான் அடங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அண்மையில நான் ஒரு ஒரு டாக்குமெண்டேஷனை வாசிச்சேன் சவுதில ஒரு ஒரு ஒரு ரோடுக்காக வேண்டி ஒரு கம்மி ரோட் ப்ரொஜெக்டுக்காக கருத்து என்னடா அல்லாஹ் அலி செலவுடைய வாப்பாடு உடம்பு அல்லாஹ் ஆயிரத்து வருடங்களுக்கு மேல உடனே அல்லா பாதுகாக்க வச்சிருக்கிறான் அந்த உடம்பை எடுத்து ஒரு அடக்கி வச்சிருக்கான் அல்லாஹுடைய வாய்தா நல்லாருடைய குறிப்பாக நவீனத்துடைய உடலா பாதுகாப்பான் இந்த பூமியுடைய அவர்கள் உம்மா அவசானத்துக்கு பின்னால அப்பாட பொறுப்பு இருக்கிறாங்க ஒரு தடவை அப்பாவோட இருக்கிற நேரத்துல ஒரு நிகழ்வு நினைச்சேன் அது என்னண்டா அப்பா வந்து அப்ப சரியான சவா செஞ்சு கையெழுந்தி துவா செஞ்சாங்க கை ஏறி சொன்னாங்க ஒரு கவிதை வடிவத்தில அந்த வாகனத்தையும் முகமது சல் அல்லாஹ் அலிசல்ல திரும்பி அனுப்பிடுந்த கையால என்னத்த செஞ்சிட்டோ தெரியா அந்த புலைக்கு நான் ஒற்றத்தை கொடுத்து அனுப்பினேன் அதனால திருப்பி அனுப்பிடு கை வந்தாங்கல்லாஹி சலம் அவங்க கையேந்தி மிச்சம் கவலைப்பட்டாங்க கையேந்தி திரும்பி வந்தோன்ன அவங்க சந்தோஷமா சொன்னாங்க நான் எவ்வளவு அழுதெண்டா ஒரு பெண் ஒரு பெண் எப்படி அழுகுவாங்களோ பொதுவா ஆண்கள் என்ன அவங்க குறைசிகளால மாட்டாங்க ஒரு பெண் அழுகுறத போல உனக்காக வேண்டி அழுந்தேன் அந்த காவல் என்னன்னா எனக்கு போகாது அச்சம் வந்துட்டு நடந்துடும் அப்துல் முத்தலிப் அல்லா அலிஸ் அப்பா இந்த விட பை ஹக்கீலாம் அதே போல ஹாக்கிம் இந்த ரெண்டு ஆசிரியரும் அவங்க கிதாப்ல இத பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்பா அதிகமாக அவங்க நேசிட்டாங்க இந்த நிகழ்வு சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு விட தனிப்பட்ட சூறா இந்த சூரத்து ஒரு இடத்துல வலி தவறினவனாக வழி தவறா பாவகரமான பக்கமா இல்ல ரோட் தவறிச்சு அந்த இரவு நிறைய முப்பசிரியர்கள் சொல்றாங்க ஒட்டெலத்தெடுத்து போன அந்த இரவு ரோட் மாறிட்டு அவங்களுக்கு தெரியல அதுக்கு பின்னால அல்லா சொல்றான்னு அவங்கள அப்படியே சரியான வழிக்கு அனுப்பி வைத்தாங்க இந்த நிகழ்வு தான் அந்த சூரத்து சொல்லுது அதே நேரத்துல அலம் அல்லா அவங்களோட உள்ளத்தை இந்த சூறா எதை காட்டுதென்றாஹ உள்ளத்தை புலர்ந்து உள்ளம் பரிசுத்தம் அடைக்க அந்த நிகழ்வு தான் சொல்லுது என்று சொல்லி உபசிறியங்கள் இந்த ரெண்டு விடயத்தையும் அதை ஞாபகப்படுத்துறாங்க ரசூசன் ரெண்டு வயசு அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சொல்ல அதிகமான ரிவாயத்தில எட்டாவது வயசு சொல்லப்படுது பத்து வயசுக்கு முன்னால அப்ப எட்டுக்கும் பத்துக்கும் இடையில தன்னுடைய அப்பா அப்துல் முக்தலிப் அவங்க வபாத் ஆகிறாங்க அப்துல் முக்தலிப் வபாத் ஆனதுக்கு பின்னால அபு தாலிபோட தான் ரசூசல் அல்லா சொன்னிருக்காங்க தாலிப் அஹிபி அபி ஹாலித் அபி ரதி அல்லாட் வாபா ஜாஃபர் வாபா அவங்களோட தாங்க சுசல்லாக சில பின்னால இருக்கிறாங்க இப்ப ரூசெல்லாக செல்லும் அவங்க நல்லா வளர்ந்த ஒரு இளம் பையனாக இருக்கிறாங்க இந்த நேரத்துல அபூத் பாலிப்புக்கு கொஞ்சம் சிரமம் என்னை பொருளாதார நெருக்கடியெல்லாம் இருந்து செல்ல நேரத்தில் எடுத்து போயிட்டு மேய்த்து அதனால ஏதாவது கொஞ்சம் அவங்க எனக்கு அரியா தருவாங்க அதை நான் என்ன செய்யணும் அதை கொண்டு அபூத் அலைவுக்கு நான் உதவி செய்யணும் அதை அப்படியே போயிட்டு நான் யாருக்கு கொடுப்பேன் அபூத் குடுப்பேன் இதை ரசூல் சன் அல்லாஹ் சொல்றாங்க இது மிக முக்கியமான ஒரு விடயம் எல்லா நபிமார்களும் ஆடமேக்கு வைச்சிருக்காங்க யாரும் ஆடம் அலி சொல்லிருந்து வந்த எல்லா நபி மாறும் ஆடமே வைச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல நானும் ஆரம்பித்திருக்கிறேன் புகாரிலேயும் சையானதீச பதிவு செஞ்சப்பட்டிருக்கு அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் அனுப்பி வைக்கல அவங்க ஆடு மேய்க்காம அந்த ஒரு ட்ரைனிங் ஆடு ஒரு தனியான ஒரு ட்ரெயினிங் அல்லாஹ் அலி செலம் செஞ்சது தன்னுடைய பெரிய அப்பா அபு சாலிபு உதவியான அல்லாஹுடைய ஒரு தீர்மானம் சல் அல்லா அலிஸ்லம் அவரை இந்த நபித்துவத்துக்காண்டி தயாராக இதுல இந்த ஆடுக்கூடிய பயிற்சிகள் எல்லோருக்கும் இந்த அஞ்சு பயிற்சியும் கொடுத்தாங்க முதலாவது பொறும சது ஆடு மேய்க்கிற நேரத்துல நீ மிக பொறுமையாக இருக்கணும் அந்த ஆடுகள் அங்கோடும் இங்கோடும் அதோட ஆட்டுக்கு கோவப்பட்டவங்களுக்கு அடிக்கலா ஆடு அடிச்சா அது பாவமிகலகீனமான ஒரு மிருக்கம் அதனால மிக பொறுமையோட இருக்கும் இரண்டாவது ஆடு மேய்க்க போறன்ற லேஸ் இல்ல பல இடங்களுக்கு போகணும் அது நேரம் சில கஷ்டங்களுக்கு பொறுமையாக இருக்கேலாண்டா உனக்கு ஆடு மேய்க்கலாம் முதலாவது வந்து அந்த ஆடு மேய்க்கறதுனால வரக்கூடிய ஒன்று பொறுமை ரெண்டாவது மிக முக்கியமானது தான் சிம்பிளிசிட்டியும் தவாகும் சிம்பிளிசிட்டிண்டா ஒரு மனிதன் ஆடுமே சிம்பிள் ஆகிப்பாரு தொகுதி போகணும் அதே நேரத்தில் அவருக்கு தாழ்வு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த ஒரு குணம் வரும் ஒட்டகத்தோட குதிரையோட இருக்கிறவங்களுக்கு பெருமை வரும் ஒட்டகம் என்று சொல்லும் ஒரு பெரிய ஒரு மிருகம் அதுல கம்பீரம் இருக்கும் ஆனால் ஆடுதான் ஒரு பிளகீனமானது இவங்களுக்கு தவாதம் உண்டாகும் உள்ளத்துல கொ அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் சொற்கம் நுழைய மாட்டாங்க பயிற்சிட்டாங்க அந்த பெருமை இல்லாம இது மிக முக்கியமான பெருமைண்டா என்னண்டா தன்னை தன்னை பத்தி தனக்கு கௌரவம் இருக்கிறது பெருமை அல்ல நல்ல சொல்லுவோம் எங்களோட ஊவத்தருக்கும் எங்களை பத்தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படி இருக்கிறது அது பெருமையான தந்திருக்கிறது பெருமையா இல்ல சில நினைக்கிறேன் என்னண்டா பெருமைண்டா நாங்களை தாழ்த்தி கொள்ளணும் எங்களுக்கு தந்த நியமத்தை அல்ல எங்களுக்கு நல்ல செல்வத்தை தந்தா அந்த செல்வத்தை நாங்க பயன்படுத்தணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் நல்லா அழகா உடுக்கணும் நல்லா சாப்பிடணும் பெருமை இல்ல நல்ல விசாலமான வீட்டுல வாழ்றது ஒண்ணும் பெருமை இல்ல எப்ப நீங்க அதை வச்சுட்டு நீங்க சிறந்தவங்க மத்தவங்க எல்லாம் சாழ்ந்தன்னு எண்ண ஆரம்பிப்பீங்களோ அதெல்லாம் பெருமைக்கா சில நேரத்துல சில ஆட்கள் தொண்டுமிருக்காங்க ஆனா மனசுல மத்தவங்களும் தாழ்வாக பாவங்கள் எந்த ஒரு பாவத்தை நீங்க செய்ய தேவையில்ல கெடுதிகளுக்கு எல்லாத்துக்குமே போதுமானது என்னன்னா முஸ்லீம் உங்களோட முஸ்லிமான ஒரு சகோதரர் அல்ல சகோதரிய தாழ்வாக தாழ்வாக பார்க்கிற ஒரே ஒரு நோக்க மனிதன் என்ற அடிப்படையில் அவரை மதிக்கணும் மனிதன் என்ற அடிப்படையில் ஈமான் இல்லாதவங்களை நேசிக்கணும் ஆனா அவர் முஸ்லிம விட தாழ்ந்தவர் என்னென்னா அவருக்கு ஈமான் இல்ல என்றா ஈமான் என்றது ஒரு உயர்தரமான ஒரு நியமர் அல்லாஹுடைய ஒரு பாக்கியம் இது ரெண்டாவது இந்த ஆட்டை கிடையாது ஒரு மனிதன் ஆடை தைரியசாலியா மாறும் போறார் ஆடை எந்த சவால் வந்தாலும் இன்னொரு மிருகம் எதை வந்தாலும் தன்னுடைய ஆட்டைகளை நான் பாதுகாக்கணும் பொறுப்பு உணர்ச்சி பொறுப்புணர்ச்சி அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் நூறு ஆட்டை கொண்டு போனா திரும்ப எஜமான சரியா கவுண்ட் பண்ணி நூறு ஆட்டை கொண்டாந்து பாடம் கொடுக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முக்கியமான விட ஒவ்வொரு நபிமாருக்கும் என்னண்டா ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் பின்னால் ஹரிச பயன்படுத்துவாங்க ராகி நீங்க ஒவ்வொருத்தரும் ஆட்ட போல ராகி என்றா என்னை போல குள்ளுக்கும் ராகி எத்தி உங்களுடைய அந்த என்னை நீங்க எதை மேய்க்கிறீங்களோ அந்த மேய்ப்பை ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அமைப்புல பொறுப்பாக இருக்கிறோம் சேர்த்து வரணும் அதை டிபென்ட் பண்ணக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கணும் நாலாவது விடமேய்க்கிறவங்க தனியான எழுப்பா அவங்களுக்கு கருணை அவங்க உள்ளத்துல மிதையும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க மாடு மேய்க்கிறவங்க ஒட்டகத்தை குதிரை மேய்க்கிறவங்க இப்பயும் அப்படிதான் அமெரிக்கா சொல்லுவாங்க சொல்றேன்டா அவங்க இதாகிப்பாங்க ஆடைல மேய்த்து நாங்க ஊத்துறோம் அந்த இறக்கமான தன்மை வரணும் அஞ்சாவது விடம் கஷ்ப கஷ்டப்பட்டு ஹலாலாத முறையில சம்பாதிக்கணும் என்ற ஒரு உணர்வு வரும் பயிற்சி கஷ்டம் லேசி ஷார்ட் கட்ட அல்ல ஹலாலான முறையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் என்ற இந்த அஞ்சு விடயங்களை அடிப்படையாக வைத்து சுபான ஒவ்வொரு நபிமார்களையும் ஆளுமைக்கு வைத்தான் அவங்களுக்கு எல்லாரும் பயிற்சியை கொடுத்தா நின்றண்டா எதிர்காலத்துல உழிநடத்துறது என்றா நபிமார்கள்ட்ட இந்த எல்லாம் பண்புகள எல்லாத்தையும் இந்த பண்பு இருக்கணும் அவங்க சொல்லணும் சொல்லும் போது அவங்க வீட்டில் சொப்டாக இருந்தாங்க அதனால தான் எல்லோரும் வந்தாங்க அல்லாஹ் எங்களுக்கும் இந்த நல்ல குணங்களை நச்சை வேண்டும் இன்னொரு மிக முக்கியமான விடயம் ரசூசல்லா ஹலீசெலமுடைய நபித்துவத்துக்கு முன்னால நான் அந்த பதிவு செஞ்ச அந்த விடயம் சொல்லா அலேசெல்முடைய வாழ்ப காலத்துல நான் சொன்னேன் அந்த ரெண்டு தடவ ரசூ செல்லா ஹலீசெலம் அவங்க பாவத்தோட பாவம் எங்கேயோ பாவம் நிகழது அந்த இடத்துக்கு போ நினைச்சாங்க அவங்கள பாதுகாத்தான் என்ற விடயமும் பதிவாக இருக்கு ரெண்டு இந்த மூணு நிகழ்வு பதிவாக இருக்குது ரசூசல் அல்லாஹ் அலி செல்லமுடிய திருமணத்துக்கு முன்னால சுருக்கமாக இப்ப ரசூசல் அல்லாஹ் அலுவல் செல்லம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அல்லது பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு நாலு பன்னெண்டு அல்லது பதினஞ்சுல அபுதாணி போட சேர்ந்து ஷாமுக்கு போனாங்க வியாபாரத்துக்காக அவங்க போறாங்க இவங்களும் போறாங்க போற நேரத்துல பைராயின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதரி ரசூசல் அல்லாஹ் அலி செல்லம் காண்டாங்க அல்லாவுடைய சொல்ற ஏட மகன் இல்ல இல்ல இவர் அனாதையாத்தான் பிறப்பாருன்னு நாங்க படிச்சேற்கோம் அதனால அவனோட இருக்க முடியாது அப்ப அபு சாலிசுரோட சகோதர மகன் அப்ப கேக்கறா நீங்க எப்படி இனம் கண்டிங்க நான் இந்த புள்ளைய அவதானிச்சு கொண்டு இருந்தேன் இந்த புள்ள போற இடமெல்லாம் மேகம் இவருக்கு நெல் கொடுத்துச்சு கற்களும் மரங்களும் இவருக்கு சுஜூ செஞ்சுச்சு ஒவ்வொன்றும் இவருக்கு சடாம் சனத்தை நான் கண்டேன் பஹிரா சொல்லி ரோம் உடைய பகுதிக்கு ரோம் உடைய பகுதிக்கு போற பஹிரா சொல்ல தயவு செய்து எடுத்துட்டு போவாதீங்க ரோமர்கள் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு எது திரட்டாக இருக்குமோ அதை இருக்க விட மாட்டாங்க இவருதான் அவங்களோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு திட்டானவர் அவங்களுடைய மதகுருமார் இவரை பத்தி இடம் கண்டா இவருக்கு ஏதாவது செஞ்சிடுவாங்க சொன்ன நேரத்துலேயும் திருப்பி அனுப்புறாங்க அபு சாஹிப் பயந்து திரும்ப ரசூல் செல் அல்லா அழகா செல்லும் அவங்களை கூட்டிட்டு போறாங்க என்ற நிகழ்வு இங்க பதிவாக இருக்குது அல்லாஹ் குரான்ல பொறுப்பெடுக்கிறான் அல்லாஹ் எப்படி முந்தைய வேதங்கள்ல அல்லாஹுடைய ரசூல் செல் அல்லா அலே செலம் அவங்கள வர்ணிச்சிருக்கிறாங்கடா அந்த அவங்க வேதத்தை படிச்சவங்க தன்னுடைய மகன ஒரு பிள்ளையா அப்படி சலிசெல்லாம் மூதுல நான் மிச்சம் எல்லா அடையாளத்தை கண்டேன் ஒரு அடையாளம் காணும் வரைக்கும் நான் ஒளிஞ்சி ஒளிஞ்சி இருந்து பார்த்தேன் ரசூசல் அல்லாஹ் அலுவலமுடைய மேல மேலாட விருந்தத்தோட நான் கண்டேன் அவருடைய பின்ல ஷோல்டர்ல ஒருத்திரோல்லா சல் அல்லாஹ் சொல்லும் என்று சொல்லி அனுப்புறாங்க அவங்க பின்னால திரும்பி வராங்க வந்ததுக்கு பின்னால கொரேஷியலுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு அதுக்கு சொல்றது குறைசிகள் ரெண்டு கோத்திரம் கினா பனு கே நேரத்துல பனு ஹவாசிம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கோத்திரத்துக்கு மத்தியில வியாபார பிரச்சனையினால அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை உண்டாகுது அது அரசு செல்லா அலிசலமங்களுக்கு கினானா அரசு செல்லா அலிசலமங்க கினானா கோத்திரத்தை சேர்ந்தவங்க கினானாவுக்கு தான் அநியாயம் நடக்குது செல்லல்லா அலிசுலம் அவங்க கலந்து கொண்ட யுத்தம் அது அதெல்லாம் கலந்து கொடுறாங்க குடும்பத்துக்கு முன்னால அந்த ஈஸ்தத்துல கலந்து கொடுறாங்க அது மிச்ச நாள் நீடிக்கல்ல அந்த யுத்தம் நேரத்துல அவங்களோட வயசு திரும்ப பதினஞ்சு பதினாலு வயசா 15 வயசா இருபது வயசா என்று சொல்லி சுகர் இல்ல ஆனா மூணும் பதிவாக இருக்குது பதினாலு பதினஞ்சு அல்லது இருபது வயசு நான் அந்த நேரத்துல அம்புகளை எடுத்து என்னுடைய பெரியப்பா அம்மாருக்கு என்னுடைய குடும்பத்துல மூத்தவங்களுக்கு நான் கொடுத்து நான் முன்னால இருந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணி கொண்டு அந்த யுத்தம் தொடரல்ல அதுக்கு பின்னால அவங்க ஒப்பந்தம் ஒன்று எடுத்தாங்க இதுக்கு பின்னால நாங்க எங்களுக்குள்ள சண்ட பிடிக்கிறல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரு மேற்கொண்டு போடும் என்று சொல்லி பத்தாவது நிகழ்வு ரசூசல் அல்லாஹல் உண்டான ஹெல்ப்ஃபுல் புதுவுல் மிக முக்கியமான நிகழ்வு அல்லாஹ் அணிசெல்வாங்க பிற்காலத்துல இதை ஞாபகப்படுத்துவாங்க இதோட நாங்க முடிச்சுக்கொள்வோம் பிற்காலத்துல அவங்க ஞாபகப்படுத்துவோம் ஹெல்ப்ஃபுல் புதுல் என்னன்னா யவனை சேர்ந்த ஒரு மனிதன் மக்காவை சேர்ந்த வாயில் என்று சொல்லக்கூடியவோட வியாபாரம் செய்வாங்க மக்காவுக்கு வாராரு ஆசிபிடு வாயில சந்திச்சு அடையா எனக்கு தர வேண்டிய ஆசிபிடு வாயில் மறுத்தார் அவர் சொல்றாரு அப்பா இது எந்த ஊரு உனக்கு வேண்டிய திசை உனக்கு எதையும் தான் தரமாட்டேன் இப்ப வந்தவர் மிச்சம் கவலை அவரே மக்காวะ காபத்துல்லாஹ் அப்படி தவா செஞ்சிட்டு சத்தம் போதார் யாஹ தஹிரின் லிமக்லூமின் பிபிதாஹ பிபக்லி மஸ்கத்னா இద్దால் வல்நஃப்ரி முஹைமன் அஷ்ஆத்தின் லம் யக்வி உம்ரதஹு யானர் ரிஜாலி வபைன் அல்ஹஜ்ரி வல்ஹஜ்ரி இன் அல்ஹரம லிமன் தம்மக் கராமத்துஹு வலா ஹரம லிதௌமி ஃபாdirின் குதரு இது அரபுல் அரபிகள் வந்து சென விஷயங்கள் இப்ப இந்த காலத்துல மீடியா வந்து வாட்ஸ்அப் இதெல்லாம் போனா சத்தார்த்தைகளை சொல்லி அவர் போறாரு அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னண்டா நான் உம்ராவ இன்னும் முடிக்க இல்ல முடியெல்லாம் பரட்டடைந்த நிலையில நான் தவா செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அஸ்வதுக்கும் இந்த தூய்மையான இந்த ஹரத்துடைய ஆடைகளை விடயங்களை ஹரகமான முறையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்க முடியாது எனக்கு நியாய சரித்து தரத்துக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி சத்தம் போடுறேன் அதான் இத கேட்டோன்னுடைய இன்னொரு பெரியப்பா வா அப்துல் முஸ்தலீப் அவருடனே பனு ஹாஷி எல்லா கோத்திரத்தையும் ஒன்று சேர்க்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்துல்லா அப்துல்லா ஜுதான் உடைய வீட்டுல அப்துல்லு அவர் ஒரு பெரிய வியாபாரி அவர் பெரிய வியாபாரி மிகக் கூட ஓல்லல் மீட்டிங் அங்கு நடக்கும் அவரை வந்த வாரங்கள் எல்லாருக்கும் உணவளிப்பாரு அங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க இப்ப நடந்தது என்னன்றா துல்காய்தா உடைய மாதம் பெரிய நடந்தது இப்ப துல்காதாவுடைய மாதம்டா சங்கானங்கானாவுடைய இந்த மாதத்தில் அவங்க எல்லோரும் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தாங்க நாங்க இந்த இந்த மக்காவுடைய பள்ளத்தாக்குல அந்நியாயக்காரனுக்கு எதிராகத்தான் இருப்போம் அந்நியம் விளக்கப்பட்டவருக்கு நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அந்த எமன்ல இருந்து வந்தவர்களுடைய ஹக்க அவங்க எல்லாரும் எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க பெரிய இந்த நிகழ்வு ஒரு கவிதை வடிவத்தில் அவரும் படிக்கிறார் இந்த மக்காவுடைய பள்ளத்தாக்க அநியாயக்காரன் யாருமே மிஞ்சிருக்க கூடாது அமுரு விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் இந்த மக்காவுக்கு சூழல் இருக்கிற எல்லோரும் பாதுகாப்பா இருப்பாங்க யாரெல்லாம் விசிட்டர்ஸா வராங்களோ அவங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க ஒரு முக்தரண்டா அவங்க விசிட்டா வராங்க அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க நான் கலந்து கொண்டது இருக்குது எனக்கு ஒரு சோப் ஒட்டகம் கிடைக்கிறத விட சரியான சந்தோஷம் சோப் ஒட்டகம் ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனம் இந்த இந்த காலத்துல ஒரு ரோல் ரைஸ் போல அன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தில நானும் பங்குதாரி ஆனது அதுக்கு பின்னால் நிப்பாட்டில் சொன்னாங்க இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு இடையே அழைத்தால் லாஜன் பதில் அளிப்பேன் இன்னைக்கு அநியாயம் என்று வரும்போது போது மார்க்கம் எல்லாம் எல்லாரும் மார்க்கம் இல்ல அநியாய காலத்துக்கு எதிராக கொண்டு கூட வேண்டும் என்ற இந்த நிகழ்வு அலிவ் செல்ல பதிவு செய்யறாங்க பின்னால வந்த சகாபாக்கள் எல்லோருமே எப்போதும் இந்த நிகழ்வை பதிவு செய்வாங்க நாளைக்கு நாங்க தொடருவோம் அல்லாஹ் அலிவல் உடைய திருமண வாழ்வு சம்பந்தமாக அதுக்கு முந்தி நடந்த மிக முக்கியமான நிகழ்வு தான் அல்லாஹ் அலிசலுமா அவங்க ஹரிஜா பதிய அல்லாஹனோட வியாபாரம் செஞ்சாங்க இந்த யாவார உறவின் தொடர்தல் ஒரு திருமத உறவாக Hadamard இன்ஷா அல்லாஹ் நான் இதை தொடறோம் அல்லாஹ் சுப்ஹானு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வ ஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவர்களாக அவர்களை அவருடைய ஷஃபாஅத் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் மாஃபி பனஹ வா ஹம்துவன் அல்ஹம்துலில் ரபில் ஆலமீன் ஸலவாத்துட முடிதம் அல்லாஹ் ஹும்மா ஸல்லி அலா சைய்யidina முஹம்மதின النبي امي وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيادينا محمد دين النبي امي وعلى وسلم اللهم صل على سيادينا محمد دين النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا